வணக்கம் நண்பர்களே நற்றினேன் ஹேரி போட்ட கதை சொல்லும் நிதி பகுதி இருநூற்றி முப்பத்தி சென்னை அரவிந்த் வால்டமோட்டின் ஏழு துண்டாத்மாக்களில் மூன்றாவது ஹார்டாக்ஸ அழிச்சிட்டாங்க ஹேரியும் ராணும் சேர்ந்து வெற்றிகரமா அழிச்சுட்டாங்க அந்த லாக்கெட்ட ராண் தண்ணிலிருந்து எடுக்க ஹேரி உயிரையும் காப்பாத்த அந்த லாக்கெட்டை ஹேரி கையில பிடிச்சு ஓபன் பண்ண ரான் அடிச்சு உடச்சிட்டான் இருந்தாலும் ஹர்மியானிக்கு செம்ம கோவம் ரொம்ப நாளா அவனை பிரிஞ்சிருந்த வருத்தம் கோபமா மாறி அவன் அடிக்க முற்படுறா இப்ப நான் திரும்பி வரதாண்டி முயற்சி பண்ணேன் அப்ப நான் ஸ்நாச்சஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னடா சொல்ற யாரா ஸ்னாச்சஸ் அப்படின்னு ஹாரியும் கேட்க ஸ்நாச்சஸ்னா யாரும் தெரியாதாடா இந்த உலகத்துல நம்ம சாதா உலக மக்களையும் அங்க மக்கள்கிட்ட பிறந்த மாய தந்திரக்காரர்கள் சாதா உலகத்தை சேர்ந்த அப்பா அம்மாக்கு பிறந்தவங்களை மட்பிலுன்னு கேவலமா பேசுறாங்களே அந்த மகல் பாண்ட்ஸ் அவங்கள தேடி தேடி பிடிச்சு மினிஸ்டிக்கிட்ட ஒப்படைக்கிறதா எங்களோட வேலை நம்ம தீய சக்திகளின் தலைவனின் அடிவடியா செயல் அமைச்சகம் அந்த வேலையை பாக்குது அதுக்கப்புறம் மகள்ஸ்க்கு அப்புறம் பிளட் ட்ரேடர்ஸ் அந்த அப்படிப்பட்ட சாதா உலகத்துல இருந்து உதித்து வந்த மந்திரவாதிகளை பிரெண்டா வைக்கிற வச்சிருக்கவங்கள ரத்த துரோகிகள்னு முத்திர குத்தி தேடிட்டு இருக்காங்களா அந்த ஸ்னாச்சஸோட பல குழுக்கள்ல ஒரு குழுல நான் மாட்டிக்கிட்டேன் அது பவி இங்க ஒண்ணு கூப்பிட்டு போனாங்க ரமியா நீ முகத்துல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் அவன் முகத்துல ஒரு பயம் ஒரு பதட்டம் எதுவும் பெருசா தெரியல ராண் மேலே இன்னும் சந்தேகத்துல இருக்கு அந்த அஞ்சு பேரும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்கடா பிடிச்சு கொடுத்தா மினிஸ்ட்ரி வந்து காசு கொடுக்கும்ல அந்த கமிஷன் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் நீ கூட வராத எனக்கு தான் நான் தான் பிடிச்சேன் அவன் தான் பிடிச்சேன்னு அஞ்சு பேர் அடிச்சுக்கிட்டாங்க அல்ல நான் அந்த கேப்ல ஒருத்தனேன் அடிச்சு அவன்கிட்ட இருந்து மந்திர கொள்ள பிடுங்கி மத்தவங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டேடா அப்ப உடனே தப்பிச்சுட்டா இங்க வரல அப்படி சொல்ற கதையெல்லாம் போய் தானே என் நீ சந்தேகத்துல இருக்கிற நான் வந்தேன்டி திரும்பி வந்தேன் அவங்கிட்ட போராடிட்டு அதே இடத்துக்கு வந்தேன் அதுக்குள்ள நீங்க இடத்த காலி பண்ணிட்டீங்களேடி ஆமா டெய்லி இருந்தா இடத்த காலி பண்றமே அடுத்த எங்க போற எங்கிட்ட சொல்லையா செஞ்சீங்க நீங்க தான் சந்தை போட்டு பிடியா முடையா சரி தப்பிய மலையும் எவ்ளோ தான் தப்பு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னே தெரில நீங்கள் இருந்த பழைய டென்கில் இடத்துல யாருமே இல்லை சரின்னு உங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இடத்துல இருக்கணுமே சொல்லிட்டு நான் இடத்த யோசித்தேன் நம்ம லாஸ்டாக பில் ஃபுடர் கல்யாணத்தில் அவங்க எங்கே போவாங்கன்னு ஒரு உத்தேசம் இருந்தது என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க திரும்பவும் என்ன விட மாட்டாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா கூட என்னால் வர முடியாதுன்னு தோணுச்சு அதனால் பில் கிட்ட பேசி அவன் கூட அவன் இடத்துல இருக்கலான்னு போனேன் பில் ஃலாரோட காட்டேஜுக்கு போயிட்டேன் ஓ அவங்க தனியா தங்குறாங்களடா ஓ மேரேஜ்ல பேசிக்கிட்டாங்க நான் கவனிக்கல ஆமா நீ வேற விக்டர் கம் கூட பேசிட்டு இருந்த அந்த டம்பிளோட சின்னம் அதெல்லாம் பத்தி அந்த புது அடையாளம் முக்கோண வடிவ அடையாளத்தை எல்லாம் பத்தி பேசியிருந்தீங்க அப்ப அவங்க பிளான் பண்ணதை கேட்டிருந்தேன் அவங்க ஷில்க் காட்டேஜ்னு ஒரு காட்டேஜில் மலைப்பகுதியில் தங்கிட்டு இருக்காங்க தங்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொன்னேன் பேசிட்டு இருந்தாங்க அதே இடத்துக்கு கற்பனை பண்ணி ஆபரேஷன் மூலமா வாங்கி அங்க போய் சேர்ந்துட்டேன் பில்லுக்கு நான் அப்படிமா தப்பிச்சு வந்தது பிடிக்கல தான் உங்க ரெண்டு வீட்டையும் பெட்டையும் சண்டை போட்டோன்ட்டேன்னே நான் அவனும் கொஞ்சம் கடுப்பானா நான் நான் செஞ்ச தப்புதான் நான் குடி சீக்கிரம் உங்க கண்டுபிடிச்சு போறேன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்தேன் அந்த இடம் ஆர்டர் ஆஃப் இனிங்ஸால பாதுகாக்கப்பட்டு இருக்கு அதனால அங்க தீய சக்திகள் அவ்வளவு சீக்கிரமா நுழைய முடியாது என்னவோ கல்யாணி சந்தோஷமா இருக்கணும் தனியா இருக்கணும்னு இருந்த ஒரு குடுத்த இவர் கூட மூணாவது மனுஷனா உள்ள போய் அவங்க ஜாலியா இருக்கூடாம உங்களை எடுத்து விட்ட வேற நான் என்னடா பண்றது எனக்கு இருந்த ஒரே புகலீடா அதுதான் உம் அவங்க ஃபீல் பண்ணல நீ ரொம்ப ஃபீல் பண்றியடா சரி உம் அப்புறம் என்ன நடந்தது மாய உலகத்துல என்ன விசேஷங்கள்லாம் நடக்குது அங்க பல விஷயங்கள் நடக்குது நம்மளை குட்டவாளிகளா டிவில முத்திர குட்டி வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க என் குடும்பத்தை தேடிட்டு இருக்காங்க இவா குடும்பத்தை தேடிட்டு இருக்காங்க ஒண்ணு முக்கியமா வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க சோ அதெல்லாம் பத்தி எஃப்எம்ல பல எஃப்எம்கள்லாம் பல விஷயமா பயங்கரமா தேடிட்டு இருந்தாங்க அதுதான் தெரிஞ்சுது நீங்க மாட்டியிருந்தீங்கன்னா எப்படியும் உங்களை கொலை நியூஸ் எப்படியும் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும் அதனாலதான் உங்களுக்கு ஏதோ ஆவலன்னு தைரியமா இருந்தேன் தைரியம் ஒரு பத்தியே நியூஸ் வந்தது அப்பதான்டா கிறிஸ்துமஸ் ஒரு நாள் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு மார்னிங் நான் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பாக்கெட்ல இவரோட குரல் கேட்டது ஏதோ மந்திரக்கோள் உடைஞ்சிச்சு ரிப்பேர் பண்ண முடியாது ஹே ஆமண்டி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அன்னைக்கு இந்த கார்டிக் கால போயிட்டு வந்து என் மந்திரக்குள் உடைஞ்சிச்சு அது ரிப்பேர் பண்ண முடியாது நீ பேசிய ஆமா ஆமா இவ கண்ணீரோட பேசிய இந்த குரல் எனக்கு வந்தது ஏன் குரல் வந்துச்சா என்னரா நான் இங்கிருவா கதை விடுற கதை உடுறதுக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்றேன்னு தெரியுது ஆனா நீ பேசினது கரெக்டா தான் நான் நான் சொல்றேன் அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு மார்னிங் பேசினியா இல்லையா டேருமே நீ ஷாக்ல நிக்கிறா அப்படி எப்படி இது பாக்கெட்ல கேக்குது இது நம்ப முடியலையே ஆனா உண்மைன்னு உண்மைதானா நான் அப்படி பேசினது உண்மைதான்டா நானு என்னன்னு பாக்கெட்ல பார்த்தா அந்த இந்த டிவைஸ்ல இருந்தா அந்த சவுண்ட் வருது அப்படின்னு நான் பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுறான் இது கம்பியூட்டர் தன்னோட உயில கொடுத்த டெலிமினேட்டர் ஆச்சே இதுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கா இப்படி இது ஹாரி யாருமே எல்லாம் ஷாக்குல பாக்குறாங்க இந்த டெலிமினேட்டர் இருந்தான் சவுண்ட் வந்தது அவரே ஒரு வெளிச்சமும் வித்தியாசமா எரிஞ்சுட்டு இருந்தது என்னடா நான் பார்த்தேன் அப்ப வீட்டுல யாரும் இல்ல சர்ச்சைக்கு போயிருந்தாங்க பில்லும் புள்ளாரும் சரி நம்ம இந்த டெல்மினேட்டர் வச்சு விளையாண்டு பாக்கலாமேனு நான் இந்த டெல்மினேட்டர் இடத்தை வச்சு அந்த டம்பிள்டர் எப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண வரும் அதே மாதிரி சுத்திருக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணேன் அப்ப என்னோட ரூம் குளியில சென்னல் குழியில ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடா அதனால புது வெளிச்சம் இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு புது வெளிச்சம் வருது என்ன டெலிமினேட்டர் அப்படி கொண்டு போனேன் என்ன நடந்துச்சா அப்புறம் அப்புறம் அந்த வெளிச்சம் என்னை நோக்கி வந்துச்சு அது என் போச்சு என்னது உன் குள்ள கண்ணு கண்ணு வழியா கண்ணுல வெளிச்சம் தெரிஞ்சக்கும் கண்ணுக்குள்ள போயிடுச்சு இல்லடா என் நெஞ்சு இதே இடத்துக்குள்ள போச்சு உடனே எங்க நான் போன எனக்கு புரிஞ்சிச்சு ஓ அப்ப எங்க வந்து அப்ப கூட வரலையே நீ வந்தேன்டி வந்தேன் நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் இடத்துக்கு பக்கத்துலதான் வந்தேன் நினைக்கிறேன் திடீனாங்க நீங்க இருக்கிற இடம் இதான் தெரிஞ்சவடனே என்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஆப்பரேஷன் மூலமா துடினோட இடத்துக்கு அது சொன்ன இடத்துக்கு பயணிச்சேன் ஏதோ மலைகளுக்கு ரெண்டுல விடத்துல நின்னேன் ஆமா அங்கதான் ரெண்டு நாள் மணி வரைக்கும் அங்கதான் இருந்தோம் அன்னைக்கு நைட் ஏதோ பயங்கரமா யாரோ சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்ச்சியாவே இருந்தது சத்தம் கெட்டே இருந்தது நான் தானே உங்களை அப்படியே கண்டுபிடிக்க முடியுமான்னு கூப்பிட்டா யாருக்கா யாருக்கு அதையால் பயந்து கூப்பிடாம அப்படியே நடந்ததை பாத்திருந்தேன் ஓ நீதானா அது அடப்பாவி யாரும் நினைச்சு பயந்து இந்த இடத்த உடனே நடையை கட்டி மூட்டை கட்டி அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டோம் மேடா உம் அப்ப நீங்க மறைஞ்சது கூட தெரியே உனக்கு தெரியாத நாங்க ஆப்பரேஷன் மூலமா யார் கண்ணுல இப்படாம மாய பொருள் வச்சு போத்தீட்டுல பயணிக்கிறோம் ஓ அது எனக்கு பாதகமா போயிடுச்சு போல தேடி தேடி பார்த்தேன் ரொந்து போயிட்டேன் நைட் எல்லாம் உட்காந்து அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டெர்மினேட்டர் எடுத்தேன் திரும்பவும் அதே மாதிரி சுத்திருக்க விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணேன் அதை கிளிக் பண்ணனே ஆஃப் ஆச்சு திரும்பவும் அதுல இருந்து ஒரு ஒளி வந்து திரும்பவும் ஆட்கள் நுழைஞ்சு இந்த பக்கத்துல இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்ல வந்து இறங்கினேன் அதுக்கப்புறமும் உங்க இருக்கிற இடம் எக்ஸாக்டா அது காட்ட மாட்டேங்குது நீங்க மாய சக்திகளால் சுத்தி வேலிட்டு இருக்கனால எக்ஸாக்டா அங்க வரவிட மாட்டேங்குது ஏதோ பக்கத்துல நின்று சரி வெயிட் பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் அந்த பெண்மான் சில்வர் வெளிச்சத்தோட சில்வர் டோ ஓடிச்சு இவன் அதை தொடர்ந்து பின் தொடர்ந்து இவனும் ஓடிட்டு ரொம்ப நேரமா ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்கும்போது இவன் அந்த ஃப்ரோசன் பூல் உறைஞ்சு ஏரிக்குள்ள துடி அப்படியே முங்கிட்டு அங்க இவனோட இவன் இவனை காப்பாற்றும்போது உள்ள இருக்கிற அந்த கர்ள் ஃப்ரெண்டோட வாழ் ரூபி வைர வயிறுடீரங்களால உரையிடப்பட்ட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வாள் கிடைச்சது இவன் கழுத்துல அந்த லாக்கெட்டே எடுத்தேன் அந்த லாக்கெட்டு இவனை கொலை பண்ண போறான் நம்மளை அழிக்கிறதுக்காக தான் வாழ் எடுக்கிறான் கண்டுபிடிச்சு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ணுச்சு அதையும் பிச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் லாக்கெட் எப்படி அழிஞ்சிச்சு எப்படி அழிச்சோன்னு ரான் சொல்ல ஆரம்பிச்சான் அந்த லாக்கெட்டை ஹாரி திறந்தா உடனே இவன் லாக்கெட்டை அடிச்சு உடைச்சிட்டான்ல அப்படின்னு ஹாரி சொல்லி ராண கண்ணை காட்டி வாயஸ் வாய மூட சொல்லிட்டான் ஏன்னா அந்த லாக்கெட் ராணோட மனசுல இருந்த எக்ஸாக்ட் சந்தேகம் ஹேரி ஹர்மியானி மேல அவனுக்கு இருந்த சந்தேகத்தை எக்ஸாக்டா அந்த வாழ்மோட்டோட ஆன்மா நடிச்சு காட்டிச்சு ஹாரி ஹர்மியானி உருவத்தை உருவாக்கி அவங்க ரெண்டு வரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்றதா கட்டி ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சு காட்டிச்சு அதை ஹர்மியானிக்கு தெரியக்கூடாதுன்னு ஹாரி நினைச்சான் உடனே ரானு அழிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சை மாத்தி ராண கண்ணை காட்டி சும்மா போட்டு வச்சுக்கிட்டா அப்படியே ரூம் குள்ள போயிட்டா வழக்கம் போல சமைக்க ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அடங்க ஆரம்பிச்சது மறுநாள் கூட அவ ஒழுங்கா பேசவே இல்லை அப்படியே சைகை காட்டி சாப்பிடவானா சாப்பிடவா நான் இப்ப பாதுகாப்பா உட்காறேன்னா அதையும் சைக்கிளே சொல்றான் நான் தூங்க போறேன்னா அதையும் சைக்கிளே சொல்லிட்டு இருந்தா பேசவே பிடிக்காம தான் அப்படியே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிட்டு இருந்தது ஒரு நாள் நைட் பாதுகாப்புக்காக ஹேரி உட்கார்ந்து ராணுக்கு தூக்கு வராம டே ஒரு லாக்கெட் ஒரு ஆர்கக்ஸ் அடிச்சு உடைச்சிட்டோம் ஒரு துண்டாத்மா உடைச்சிட்டோம் அழிச்சிட்டோம் இன்னும் நாலே நாலுதான் மிச்சம் இருக்கு யாரோ நமக்கு தூரத்துல இருந்து உதவி செய்றாங்க யாரோ அஞ்ச பேட்டர் வச்சாரு யார் அந்த பேட்டர் செஞ்சிருப்பா நமக்கு யாரோ எங்க இருந்தா உதவி வருதுரா இது சாதாரணமான விஷயமா நம்ம ஜெயிக்க போறோம் யார் அடிச்ச பேட்டர்னஸா இருக்கும் அப்படின்னு யார் யோசிக்கிறான் மறுநாள் சாப்பாடு கலெக்ட் பண்றக்கா தண்ணில மீன் பிடிக்கிறதுக்கா ஆத்த நோக்கி போகும்போதும் ராணே கேக்குறான் ரானுக்கு ஒரு யோசனை தெரிஞ்சுது தே உருளை இந்த பேட்டர்னஸ் டம்பட்டு அடிச்சிருப்பாரோ அவர்கிட்டதான் அந்த வாழ் கடைசி இருக்கு இருந்தது அவரோட பிரின்சிபல் ஆபீஸ்ல இருக்க வாழும் பொய்யான வாழ்னு இந்த காப்ளின் சொல்றாங்க அப்ப டம்பிள் கிட்ட தான் இங்கிருந்து உண்மையான வாழ்ந்து அது வந்திருக்கோ அவர் நம்ம இன்னும் உயிரோட இருந்து நம்மளை வழி நடத்துறாரோ அந்த அதை பத்தி கற்பனை பண்ணும்போது ஏரிக்கு ஒரு மகிழ்ச்சி ஆஹா டம்பிள் நம்மளை சுத்தி இருக்காரா நம்மளை கண்காணிக்கிறாரா நம்மளை வழி நடத்துறாரா அவர் வந்து அதை அழிக்கிறது உதவி இல்லடா அப்படின்னு ஏரி சொல்றா ஏண்ட அப்படி வேண்ட அப்படி சொல்ற கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா உனக்கு அவர் இறந்துட்டார் நான் என் கண்ணு முன்னாடி அவர் இறந்தா என்னால எப்பரும் அதை மறக்க முடியும் அந்த அந்த அஸ்டானமி டவர்ல அந்த துரோகி ஸ்னேப் அப்படியே என் கண்ணு முன்னாடி மந்திரக்கோள் வச்சு அவரை கொலை பண்ணிட்டாருடா அந்த தீ பச்சை தீ அவர் நெஞ்சை தாக்கி அவர் அப்படியே மேல பறந்து போய் அந்த டரசஸ்ல இருந்து கீழே விழுந்தத கண்ணால பாத்தா அதுக்கு மேல அவர் உயிரோட வர முடியும் அது மட்டும் இல்ல இது அவரோட இது அவரோட பேட்டர் இல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல எனக்கு உதவி செஞ்சதே ஒரு பறவையாலும் அப்ப இது யாரோட பேட்டர்ஸா இருக்கும் நமக்காக போராடுறாரு மினிஸ்ட்ரியில இருந்தே நம்மளை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு கிங்ஸ்லி சாக்லிபோல் அவரா இருக்குமோ அவரோட பேட்டர்னஸ் கூட பில் பிளோர் மேரேஜ்ல பாத்தமே அது ஒரு ஸ்பிங்ஸ் பறவையோட பேட்டர் அந்த உருவத்துல வரும் ஒரே மாறல அது கூட டைம் எடுத்தது இந்த மாதிரிலாம் ஆளாளுக்கு இஷ்டத்துக்குலாம் அவங்களோட பேட்டர்ஸ் வரிவரத்தை மாத்த முடியாது அவங்களோட மூடு சேஞ்ச் ஆகுறவங்களாம் டக் டக்லாம் மாறாது இது யாரோட பேட்டர்ஸ்ன்னே தெரியலே மான் பெண்மான் உருவம் ஆனா அந்த உருவத்தை எங்கயோ நான் பார்த்திருக்கேன்டா அந்த உருவத்தோட கண்ணு எனக்கு எங்கேயோ தெரியுது அப்படின்னு சொல்ல நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்த கண் மாதிரியே இருக்கடா இருக்கும் ஏன் பேட்டர் என்னோடது ஆண்மான் இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு ஹாரிக்கும் சுத்தமா புரியல நீங்க இவ்ளால மாட்டாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்களா அந்த சமுதாயத்தில் உருவாக்கின அந்த மாயத்தலை பத்தி உங்களுக்கு எப்படிதான் தெரியும் வந்தது என்னடா சொல்றான் மாய தலையா அந்த தீய சக்தியின் தலையன் பேர் நீ சொல்லாம இருக்க முடியாதே நான் இருந்தவரை ஏதோ அடக்கி அடைக்க வச்சிருந்தேன் ஏதோ அப்ப உனக்கும் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு எனக்கு என்னடா பயம் அவன் பேரை சொல்றதுக்கு இவனால சொல்ல மறந்துட்டேன் அந்த கெட்ட பழக்கம் உங்களோட சேர்ந்த நினைக்க ஓட்டி இருக்கு அவன் பேரை சொல்ற என்னதான் பயம் பேர் மட்டும் தயவு செய்ய என்னடா சொல்ற ஏன் ஏன் இப்படி பயங்காட்டுற டி மினிஸ்ட்ரி இன்னொரு மாய சக்தி மாய பாதுகாப்பு படலத்தை உருவாக்கியிருக்கு அது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு தெரியுமா அந்த தீய சக்திகளின் தலைவன் பேர யார் எந்த இடத்துல சொன்னாலும் தெரியும் அது உலக முழுசும் ஒரு மிகப்பெரிய மாய உலகம் புல்ல ஒரு அதிர்வலையை உருவாக்குது என்னடா சொல்ற ஆமா ஆளப்படுறப்ப மினிஸ்ட்ரி அப்படி ஒரு புது மாய கண்டுபிடிப்பு உக்தியை உருவாக்கியிருக்காங்க எந்த பேரை யாரு மூளையில எந்த மூளைல இருந்து சரி ஒரு வைப்ரேஷன் உலகம் முழுசா உருவாகுது இம்மிடியேட்டா அது எந்த இடத்துல இருந்து பேர் சொல்லப்படுதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது உடனே போய் ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க பேரை சொல்ற ஆளுங்க டம்பிள்ற சப்போர்ட் பண்றவங்க இல்ல அவனை தைரியமா எதுக்கிறவங்களாதான் இருக்கும்னு ஆழமா நம்புறாங்க மத்தவங்களும் அவனை தெய்வமா நம்புறவங்க யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க இப்ப இப்படி அரசியல்வாதிகள்லாம் இப்படி சொல்றது இல்லையோ அவங்க தலைவரோட பேரை அதே மாதிரி அது நல்ல டிக்னிக்கா இருக்கடாட பாவி அதனால தயவு செய்து இந்த பேரை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என் டென்ட்டுக்குள்ள வராங்க அங்க இருக்கும்போது ஒரு எஃப்எம் கேட்டுச்சிடா எல்லா வேற ஸ்டேஷன் மத்து மாதிரி இல்லடாது இந்த ஸ்டேஷன் ரேடியோல நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கடா அந்த தீய சக்தியின் தலைவனை எதிர்க்கிறவங்க ரகசியமா எப்ப என்னென்ன திட்டம் வச்சு பிளான் பண்றாங்க எப்படி ஆட்களை திறத்துறாங்க அவனுக்கு எதிர எப்படி ஒரு படை உருவாக்குறாங்க உனக்கு சப்போர்ட்டா என்னென்ன பண்றாங்க ஆனா அதுல அடிக்கடி நியூஸ் வந்தது அந்த எஃப்எம் தானே டியூன் பண்ணே முடிய மாட்டேங்குது வரைய மாட்டேக்குது அடே மந்திர குழாச்சி அதை பண்ணி பாக்குறான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எறைஞ்சுக்கிட்டே இருக்கு எஃப்எம் மூலம் தற்ற நிறுத்து பின்னாடி ஹர்மியானி ஒரு புக்கத்துக்கிட்டு வரா ஹாரி உன் கூட அவசரமா பேசணும் ஏன் ஏன் கூட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ராணை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டிக்கிறான் ஹரி இந்த புத்தகத்தை பாருடர் பொய்கள் நிறைந்த ஒருவரின் உண்மையான வாழ்க்கை சரித்திரம் இந்த இளவெடுத்த புக்க ஏண்டி காட்டுற அன்னைக்கு தான் பிடிட்டு போயிட்டல ஏன் திரும்பவும் காட்டுற ஹரி அந்த லெட்டர்ல ஒரு விஷயத்தை கவனிக்காம கிட்டோம் இந்த பாரு அவரோட கையெழுத்த கையெழுத்து அவர் கைப்பட லெட்டர் பார்த்தல கிண்டல் வாழ்க்கை அம்மா பேரு பாரு போட்டிருக்கு போட்டு இந்த சிம்பிள்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாரு இது டம்பிள் ரொம்ப தம் உயிருக்கு இணையான சிம்பிளா மதிச்சிருக்காரு எனக்கு கொடுத்த இந்த அந்த குழந்தைங்க புத்தகத்துல இந்த சிம்பிள் நடுல அவர் போட்டு வச்சிருந்தாரு இப்பதான் எனக்கு தெரிய தெளிவா தெரியுது ஏன் இந்த சிம்பிள் நமக்கு உள்ளே வருது அந்த காட்ரிக் சாலோ உன்னோட அப்பா அம்மா வாழ்ந்த இடத்துலயும் டம்பிள்டரோட சிலையில அது போட்டிருந்ததே ஏன் இப்படி தெரிய இதை கண்டுபிடிச்ச ஆகணுமே அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்ல செல்ல கிண்டல் வாழ் டம்பிள்டர் இந்த வாழ இந்த புனிதமான தீய சக்திகளின் தலைவன் அவன் எல்லாம் பிடிச்ச குடும்படுத்திட்டு இருக்கான் போல அவன் ஏதோ வச்சிருந்த திருவிட்டு என்ன வேற கண்டுபிடிச்சானுமே கண்டுபிடிக்க வழியே இல்லையே எனக்கு லவ் கூட அவரை பார்த்தே ஆகணும் அவரு லூனாவோட அப்பா அவர் ஏடி பாக்கணும் மறந்துட்ட மடப்பை யாரி கல்யாண மன்னர்ல சிம்பிளை நீ எங்க பார்த்த ஆமா ஆமா அவர் கழுத்துல அணிஞ்சிருந்த மாலையில் தானே அந்த சிம்பிள் இருந்தது அதுதானே பார்த்தோம் அந்த சிம்பிளுக்கும் கெண்டுல வரைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அப்பே விக்டருக்கும் சொன்னான்னு நீ சொன்ன இப்ப அவரை பார்த்தே ஆகணும் அவருக்கட எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அது எப்படி நான் அந்த வீட்டை தங்கிட்டு இருக்கும்போதே அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க லூனோட லூனா வந்து அந்த மலைக்கு மேலதான் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கா தங்கிட்டு இருக்கான்னு என்னோட அப்பா அம்மா அப்பாவ பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருப்பாங்க நான் கேட்டிருக்கேன் உனக்கு இடம் உருப்படியா தெரியாது ஏதோ மலைக்கு மேல இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் அப்ப நம்ம போயுமே டே இடம் உருப்படியா தெரிஞ்சாலே நம்ம போய் எங்கேயாவது மாட்டி போய் எங்கையாது ஏண்டி ஏதாவது ஆபத்துல மாட்டணும்னு துடிக்கிறீங்க இந்த சிம்பிளை கண்டுபிடிக்க சொல்லி டம்ப்டர் சொன்னாரா ஏன் தேவையில்லாம இப்ப நீ எங்களை எல்லாம் என்னெல்லாம் டைவேர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஹரி சிம்பிளை கண்டுபிடிச்ச ஆகணும் ஹரி ஏ அவர் என்ன எல்லா என்னைக்கு எந்த விஷயத்த உருப்படியா நேரடியா சொல்லியிருக்காரு ஒன்னெல்லாம் நம்மளை நம்மளாதான் கண்டுபிடிச்ச ஆகணும் இந்த டெலிமினேட்டர் எதுக்கு கொடுத்தாருன்னு கடைசிக்கு எனக்கு தெரியல இப்பதான் தெரிஞ்சது அத வச்சு நம்ம எங்கதாவது பிரிஞ்சா ஒண்ணு சேர முடியும் போலன்னு அது இவ கொடுத்த புக்ல சிம்பிள் இருக்கு எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் இருக்கு அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாணும்ல அந்த சிம்பிள் இந்த புக்ல இவர் போட்டு வச்சுட்டு அந்த புக்கு உனக்கு கொடுக்குறாருன்னா காரணம் இருந்திருக்குல இப்ப புரியுதா ஹாரி சரி அந்த ஓப்பன் அதையும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இடக்கு முடக்கா மறை மறை மறைச்சு மறைச்சு சொல்லுவாரு இந்த புக்கை எங்கிட்ட எது கொடுக்க போறாரு இந்த குழந்தைங்க பத்தாச்சு நான் என்ன ஆர்கா அழிக்க போறேன்னு என்ன செய்ய போறேன் இந்த சிம்பிள்ல ஏதோ ஒரு இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் அந்த சிம்பிள்ல இருக்கு நம்ம போயே ஆகணும் சரிடி மூளை வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டு போலாம் என்ன அவசரம் மூளை நான் மட்டும் தனியா போய் அந்த வீடு எங்க இருக்குன்னு மறைஞ்சு போய் பாத்துட்டு வரேன் அப்பெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பிரியக்கூடாது இந்த டென்ட் வரை அடிக்கடி நம்ம டெய்லி மாத்தி ஆகணும் அப்புறம் நாங்க ஏன் மாறிட்டேன்னா நீ எங்க போய் கண்டுபிடிப்ப இருடி நம்ம உங்களை யோசிச்சுட்டு போலாம் அதெல்லாம் இல்ல இப்ப இணக்கு இந்த செகண்ட் கிளம்பணும் யார் யாரு கிளம்புணும் நம்ம ஓட்டு போடுவோம் நான் வரேண்டி நானும் வரேன் பாத்தியாச்சு பாத்தியா நம்ம ஓட்டு போடுறதுல மெஜாரிட்டி நாங்கதான் நம்ம தோயாவணும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சரி போய் தொலைவோம் அடி நாரி ரான் கற்பனை பண்ற அதே மதையில மலையில ஆபரேஷன் மூலமா அங்கிருந்து பயணிக்கிறாங்க அந்த மலைக்கு போய் பாக்குறாங்க தே இங்க எங்கடா வீடு இருக்கு ஏ இங்க ஒரு வீடு இருக்கு பாரு அந்த வீட்டை போய் பாக்குறாங்க இங்கெல்லாம் யாரும் இல்லடா அப்படியே மலையில மேல அண்ணாந்து இன்னும் பாக்குறாங்க மலை இன்னும் நல்லா ஏறணும் பலடா டே அங்க பாரு அப்படியே சிலிண்டர் களை சிலிண்டர் வரிவத்துல ஒரு மேல ஒரு வீடு தெரியுது மலைக்கு மேல இப்படி உருண்டையா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்களா இது சாதா மக்களோட வீடா இருக்க முடியாதரா இது கண்டிப்பா மாய உலகத்தை சேர்ந்தவங்களோட வீடா தான் இருக்கும் வாப்பி பாக்கலாம் அப்படின்னு ஆபரேஷன் மூலமா ரெண்டு வரும் மூணு பேரும் மாய போரை போத்திட்டு இருந்த வீடுக்கு நேர போய் நிற்கிறாங்க பாத்தா த குப்ளர் மேகசின் வாழ்க அப்படின்னு எழுதியிருக்கு ஏ இது அவங்க வீடுதாண்டா இந்த பாரு அந்த மேகசின் பத்தின போர்டிங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு ஓ இது எதிர்பா ஜெனஃபீசியஸ் லவ் குட் உங்களை அன்புடன் வரவேற்கிறார் அந்த கேட்டுக்களை நுழைஞ்சு கதவை தட்டுறாங்க இவன் நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஏன்னா டெய்லி ப்ராஃபிட்ல உனக்கு எதிராக எழுதும்போது பிப்ளர்ல இவர் நமக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காரு இவனை சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் ஆறி நல்லவன்லாம் எழுதியிருக்காரு தான் குரல் கேக்குது கதவை தட்டும்போது யாரு யாருன்னு சொல்லல கதவை திறக்கிறாரு ஏன் அந்த நேரத்துல வந்து நிறுத்தப்படுங்க யாரையா நீங்க சக்கர பயிலங்களா திட்டே ஹேரியோட முகத்தை பாக்குறாரு அவரோட தழும்பு அவருக்கு தெரியுது ஹாரியோட தழும்பு நீ வணக்க அங்கல் நான் ஹாரி பாட்டர் உங்ககிட்ட உதவி கேட்கறக்கா வந்திருக்கேன் உள்வை பேசலாமா அது ஆபத்தானதாச்சே நாட் அட்வைசபிள் எதனால உள்ள போய் பேசிக்கலாம் வந்தது வந்தாச்சு உங்களுக்கு எந்த ஆபத்து வராது உள்ளவங்க அப்படின்னு ஹாரி அப்படியே வேகமா கதவு தள்ளிட்டு உள்ள போறான் அர்மியானி ராணு உள்ள வராங்க எப்படி இங்க வந்தீங்க அது ராணோட அப்பா பேசிக்கிட்டாங்க நீங்க தங்குற இடத்தை பத்தி ஆஹ் ஆரியோடைய வீடை பாக்குறான் அப்படியே சிலிண்டருக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு மேல அப்படியே செவர் எல்லாம் ஏற ஏற உள்பக்கமா வளையுது ஆஹ் அப்படியே ரவுண்டு பால் குள்ள மாதிரியே சிலிண்டர் குள்ள மாதிரியே இப்படி ஒரு வீடா எப்படி அந்த வீடை கட்டிருப்பாங்க அப்படியே அவங்களோட திருத்திருதுன்னு முடிக்கிறாரு என்ன்கள் உங்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் இப்படி பயப்படுறீங்களே என்னாச்சு உங்களுக்கு எங்க லூனா ஆஹா லூனா நீங்க வந்திருக்க நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா கீழ பக்கத்துல ஆத்துல மீன் கூட பிடிக்க போயிருக்கா நல்ல சார் நான் நல்ல சுவை சுவையான மீன் எல்லாம் வரும் ஆஹ் வீட்டுக்கு நடுல ஏதோ ஒரு மேல ஒரு படி மாதிரி எருதுன்னா கேது ஆ மேல ஒரு ஃப்ளோர் வாங்க அங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்ன பிலியஸ் திடீர்னு அவருக்கு ஏதோ ஞானய வந்த மாதிரி கூட்டிட்டு போறாரு மூலைய ரொம்ப தங்கினாரு இப்ப ரொம்ப தயங்கினவர் ஏன் இப்ப கூட்டிட்டு போறாரு மேல ஏறி போய் பாக்குறாங்க இங்க பல பொருட்கள் இருக்கு ஃபுல்லா பயங்கரமான அலங்காரம் ஃபுல்லா பூவால அலங்கரிச்ச மாதிரியே இருக்கு லூனா லவ் கிட்டா இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணுவா அவா அவளோட கை பக்குவம் கை ஒண்ணு அதுல இருக்கேன் அப்படின்னு ஹாரி பாக்குறான் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அலர்றான் என்ன என்னடியாச்சு ஹரி இது வெடிக்கும் ஹார ஹாரி இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதையும் கொண்டு வந்தீங்க இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் நான் ஒரு புக்க படிச்சிருக்கேங்க ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன் உன்னோட சிலபஸ்லயே இல்லையே அவ சரியான படிப்புஸ் ஊர்ல ஊர் வளரத்துல எல்லா புக்கும் எடுத்து படிச்சிருப்பான் இந்த டேஸ் ஆஃப் வீடுஸ் தார் மட்டும்தான் அவ படிக்கல ஓ அந்த புக்கும் கீழே வச்சிருக்கீங்களா சரி சரி சரி நீங்க எங்க இருங்க அந்த ஆறு நாரும் தொடாதீங்க அது வெடிச்சிரும் பயங்கரமா அதை நான் ஒரு கலெக்ஷனோட ரேர் கலெக்ஷனா எடுத்து வச்சிருக்கேன் நான் போய் என்னோட பொண்ணு சொல்லிட்டு வந்துறேன் சரியா அப்படின்னு போறாரு ஆ இவரு வீட்டை விட்டே போய் சொல்ல போயிருக்காரே வெரி குட் வெரி குட் குடிசைகள் லூனாயும் பார்க்க போறோம் ஏ இது பாருங்க பார்த்த ஒரு பயங்கர அழகான ஒரு பொண்ணோட சிலை இருக்கு ஆ, அவன் தலைக்கு மேல அடையறக்கே வரைஞ்சிருச்சிருக்காங்க எப்படி இது ஹரி இது தெரியாதா இது ரோயினா ரேவண்ட்லா நம்மளோட நாலு பவுண்டர்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல அல்ல அறிவாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஹவுஸ் அந்த ரேவன்ட்லாவோட சிலை இது எல்லையற்ற அறிவே மனிதனின் மாபெரும் புதையல் அப்படின்னு எழுதியிருக்கு அறிவை என்னமா வரையறுத்திருக்காங்கயா மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இஸ் விட் பியாண்ட் மெஷர் விட் பியாண்ட் மெஷர் இஸ் த மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் எழுதியிருக்கு ஒன்னே கீழே கதவு தாக்கிற சவுண்ட் கேட்டது ஒன்னே எல்லாரும் வழக்கம்போல உட்காறாங்க வாங்க வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் டீ காப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிங்க குடிங்க அப்படின்னு கொடுக்குறாரு எங்க லூணான்னு வரலையா நீங்க நீங்க வர்றது தெரிஞ்சவடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காப்பா இன்னும் உங்களுக்கா நிறைய மீன் பிடிச்சிட்டு வரேன் இன்னும் உள்ள இன்னும் ஆத்துக்குள்ள இறங்கியிருக்கா நீங்க வந்திருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேருக்கு சமைக்கணும்ல உங்களுக்கா ஸ்பெஷலா சூப் செய்யணும்னு இன்னும் சூப்பர் சூப்பர் டேஸ்ட் டேஸ்டான மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்றாரு அங்கிள் நான் உங்களுக்கு வந்தோடனே ஒரு உதவி செய்யணும்னு சொன்னேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னேன் நீங்க எதுவுமே சொல்லியே ஆ நிச்சயமா செய்யலாம்ப்பா என்ன அங்கிள் இப்படி தயங்குறீங்க ஏதோ குப்ளர்ல நாங்கதான் உலகத்தை காப்பாத்த போறவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் சொன்னீங்க இப்ப நேர்ல அப்படி ஆ அப்படின்னு தயங்குறீங்க அப்படின்னு கிண்டலா கேக்குறான் அப்படி இல்லப்பா நிச்சயமா செய்யறேன் அங்கிள் மேரேஜ் அப்ப பில் ஃபுல்லார் கல்யாணத்து அப்ப நீங்க ஒரு மாலை போட்டுந்தீங்க அதுல இந்த முக்கோண வடிவ சிம்பிள் கண் மாதிரியே ஒரு சிம்பிள் வந்தது அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அங்கள் அப்படியே யோசிக்கிறார் லூனாவோட அப்பா அப்படியே யோசிக்கிறாரு ஜெனஃபீலிய ஜெனஃபீலி ஜெனஃபீலியஸ் லவ் கோட் அப்படி யோசிக்கிறாரு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் உதவியா இதுல என்னப்பா உனக்கு அந்த கதை தெரியாது கதையா அதாம்ப்பா இந்த கேடயங்கள் தெரியாது இறப்பின் மூன்று கேடயங்கள் ஒரு கதை இருக்கு உனக்கு தெரியாது கதையா டெட்லி ஹேலோஸ் பா கேட்டது இல்லிஸ் ஹாரி எப்படி யோசிக்கிறான் நான் கேள்விப்பட்டதே இல்லையே எங்கள் அங்கள் நான் கூட கேள்விப்பட்டது இல்லையே எவ்வளவு புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன் கேட்டதே இல்லையே அங்கல் என்னது டெட்லின் டெட்லி ஹேலோஸ் என்ன என்ன யார் அந்த மூன்று இழப்பின் இறப்பின் கேடயங்கள் அவங்களுக்கும் இந்த சிம்பிளுக்கு என்ன தொடர்பு தொடரும்